தன் வயிற்றை நிரப்பும் அளவுக்கு மட்டமான பேரித்தம் படத்தை கூட உங்கள் நபி சல்லு அனேஹி அவர்கள் பெற்று கொள்ளாமல் இருந்ததை நான் பார்த்துள்ளேன் முஸ்லிம் இரண்டு ஒன்பது ஏழு எட்டு